அடங்கிய கொள்கை சான்றோர்களாகிய பேரறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் சிலமில்லாச்சியே சிலம் தாழ்த்தி செய்யும் வெள்ளப்பம் நம்முடைய ஸ்ரீவிஷ்டுவ சமுதாயத்திலே முனிவர்கள் கடைசியிலே பிடித்தார்கள் புருஷகாரிய பிராட்டியின் திரு இல்லாத போனால் நமக்கு என்கிற தலைப்பை அடிய எனக்கு முன்பு கொடுத்தார் இந்த பேரு தெரிவிக்கும் தமிழ்ச்சொல் வடமொழியிலே புருஷகாரம் என்று சொல்லுவார்கள் புருஷன்கிற சொல்லுக்கு பொருள் என்ன என்று கேட்டால் வடமொழியிலே இரண்டு மூன்று பொருள்கள் சொல்லுவார்கள் வேண்டுவார் வேண்டாம் தரக்கூடியவன் எவன் ஒருவனோ அவன் தான் புருஷன் என்று சொல்லப்படுவான் யார் எது கேட்டாலும் தரக்கூடியவனா இருக்க வேண்டும் சுனோதி ஒரு பொருள் இன்னொரு பொருள் புறஹா திஷ்டீதி புருஷா எவன் அனைவருக்கும் முன்னாரே நிற்கிறான் என்று சொல்வார்கள் நித்தியதே அசா எஸ்மா தி சஹாநாதா இவனுக்கு மேம்பட்டவன் எவனும் கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒருவன் தான் புருஷனாக தன்ன ஒத்தால் மிக்காரை இலையாய மாமாயம் சமஸ்தா என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட புருஷனை புருஷனாக ஆக்குவள் பிராட்டி புருஷனை புருஷனாக ஆக்குவள் இவள் போனால் அவன் புருஷனாக இருக்க முடியாது வகையில் தான் அமைந்திருக்கிறது என்று சொல்லார்கள் இவன் புருஷனாக இருக்கிறான் என்று கேட்டால் அவள் புருஷனாக अंदर दिव त्रिया भगवान भगवे अहम्राप्त साक्षात्मीपति स्वयं लक्ष्मी पुषकारेण वल्ल प्राप्ति योगिनी विशेषोम निगमांत शब्दे भूति प्राट्टिपोन பகவானுக்கே பெருமை இல்லை என்ற அளவிற்கு பகவத் சாத்திரம் சொல்லப்பட்டீர்கள் இவள் பகவான் எப்பொழுது அவதரித்தாலும் கூட இவளும் கூட அவதரிக்காமல் போவாடானால் அவதாரமே பயனற்றதாக இவள் என்பதை பராசரபட்டர் ஸ்ரீகுணரத் கோஷத்திலே அழகாக தெரிவிக்கிறார் எதி மனு அனுஜனூபாதேவி असर दरदल परासर भट्ट श्रीरजना परिय विराटिया पार्तारे अट्ठर उड़मंदो दाक्ष பாதி திறந்திருக்குமா அமரங்களாக போல விழிக்க மாட்டான் பெண்களுக்கு என்ற குணங்கள் உண்டு நாணத்தின் மிகுதினாலே பாதி கண் தான் திறந்திருக்குமா தரதலவி காந்தாய தாட்சி பாதி மறந்த தாமரை போன்ற கண்களின் உடையவளாகிய தாயே இந்த பகவான் அவதரிக்கக்கூடிய காலத்தில் நீர் மட்டும் அவதரிக்காமல் போவீரானால் அந்த அவதாரமே பயனற்றதாக ஆள்வள் அவதாரமேசாயிடும் ஏன் இவன் அவதை காலமான அதனால்தான் பாருங்கள் பெருமை அடியில் எடுத்து கொண்டதற்கு பகவான் ராமாவதாரம் எடுத்த காரத்திலே அவள் சீதையாக பிறந்தாள் விஷ்ணோரேஷா அவதாரேஷு எவ்வருமான விட்டு பெய்யாதவளாகிய விராட்டி அவன் ராமாவதாரத்தில் சீதையாக அவதரித்தாள் அந்த ராமாயணத்துல யாருக்கு பெருமையின் சொல்லப்படுகிறது என்று கேட்டால் புலலோபாச்சாரியார் ஆச்சரியமாக சொல்லிவிட்டார் இந்த ஸ்ரீராமாயணம் யாருடைய பெருமையை பேசுகிறது என்று கேட்டால் இதிகாசிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தால் ஏற்றம் சொல்லுகிறது சிறையிருந்த செல்வி ஆகிய பிராட்டியின் பெருமிதானே பேசுகிறது வால்மீகி மகர்ஷி இதற்கு ஆக்கணம் கொடுத்திருக்கிறார் இவருக்கு சான்று காவியம் ராமாயணம் கிருஷ்ணன் சீதா யாஸ் சரிதம் மகத் நான் பாடியிருக்கும் ராமாயணம் மத்தம் சீதையின் பெருமையை பேசுகிறது உடனே ராமன் கேட்டாரா முப்பத்தி ரெண்டு நாள் வால்மீகி உங்களுடைய ராமாயணத்திலே சீதிக்கு முதல் மாதிரி கொடுத்திருக்கிறீரே அப்பொழுது சீதாயணம் என்றளவோ பேர் வைக்க வேண்டும் ஏன் ராமாயணம் என்று பெயர் வைத்தீன் ராமஸ் ராமாயணம் என்பதுதானே பொருளாகும் சீதாயனம் என்றுதானே ஏன் ராமாயணம் என்று பெயரித்தீர் என்று கேட்ட காலத்தில் வான்மீகி சொன்னாராம் ராகவா நீரும் கிராமர் கிளாஸ்ல தூங்கி இருக்கேன்னு தெரிய எல்லாரும் இலக்கணம் என்பது என் செவிக்குள் நுழையாத செற்கொலை அந்த மாதிரி இலக்கணம் வகுப்பு சொன்னாலே போரடிக்கு சொல்லுவான் நினைக்கிறேன் ராமாயணம் பொருள் தெரியுமா ராமாயணம் ராமாயணம் ராமா என்றால் இந்திரா லோக மாதா ராமா மனோரமா அமரம் அமரம் மதத்திலே ஜெயினா இருந்தது ராமா ரமா ராமா என்பது மகாலட்சுமிக்கு பேர் சீதா பிராட்டியின் அயணம் ராமாயணம் ராமாயணம் ராமனுக்கு ரொம்ப சேமா போச்சு இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு பதினோராயிரம் வருஷம் வாழ்ந்து மார்க் தருட்டாசிட்டி கேட்டா சீதை உடனே போனாராம் வேற யூனிவர்சிட்டி இல்லையா பயிற்சி நாம் கோல்டு மெடல் வாங்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு வந்தாராங்க அங்கே தமிழ்நாட்டில் ஒருத்தர யூனிவர்சிட்டிக்கு அந்த வைஸ் சான்சலர்ட்ட போய் கேட்டார் நீ ராமாயணம் படிக்கிறேன் யாருக்கு முதல் மார்க் கொடுக்கிறீர்கள் நான் சொல்லுகிறேன் பெரிய கதைன்னு அர்த்தம் இல்லை இந்திரா லோக மாதா ராம்கால் மகாலட்சுமி ஆகா சீதம்மா மாயம்மா சீதையின் தருவியை தான் பேசுகிறார் கடைசியில வடநாட்டுக்கு மறுபடியும் சீதியின் சரி தத்தி பேசி உடனே போட்டார் போட்டார் எப்படி வாழலாம் கொடுக்கலாம் சீதிக்கு ஜட்ஜி சிலை இருந்தவள் ஏற்றம் சொல்லுகிறது சீதி எதனாலே ஏற்றம் பெற்றாள் முதன்மதிப்பெண் பெற்றாள் என்று கேட்டால் சிலை இருந்ததனாலே ஏற்றம் பெற்றாள் நாம் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ராவணன் சீதை செலவித்தான் சொல்லி இவள் சிலை புகுந்த அடையவுடைய ராவணன் சொல்வது தவறி நான் சொல்லல புலோகாச்சாருடைய வந்திக்கு மனவாள வியாக்கியான பார்த்தமான அது மூடமாக அழகாக எழுதிட்டார் ஸ்ரீராமாயணத்தால் சிறைந்தவளை அச்சம் சொல்லுகிறது பிரதமாச்சாரிய சொல்லிடுவாரா சுந்தரி ரகுநாதிரி துக்க சாந்தையே ரா பத்து லட்சம் பெண்களை செலவித்திருக்கிறார் அந்த செலவித்த பத்து லட்சம் பெண்களை சிறை விடுவிப்பதற்காக கிணத்திலே விழுந்த பிரஜையை தானும் ஒக்க குதித்தெடுக்கும் தாய் போல தேவதாஸ்திரிகளை சிறை விடுவிப்பதற்காக தான் இந்த மாதிரி சிறை புகரப் போற என்பது முன்னாலே சொல்லுகிறார் பேரறிஞர் பெருமக்கள் வடமொழியில் தமிழகத்தில் சிறந்தபடி இருக்கிறார்கள் ஞாபகப்படுகிறேன் வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்படுகிறது ராமனு கூட காட்டிற்கு நானும் உடன் அகம் கவிசியாவே வனம் சுதர்கம் உம்மோடு நான் காட்டிற்கு கூட வருவேன் எப்படிப்பட்ட காட்டுக்கு முருகாயுதம் குரங்குகள்ரிகள் எல்லாம் இருக்கூடிய கூட உண்முடைய திருவிடியை இடையாது நினைத்துக் கொண்டு பத்து மாத காலம் சொல்லே தான் வசிப்பேன் அகம் கமிஷ்யாமி மனம் சுதர்க்கம் வருவே பத்து மாசம் நான் அசோகவனத்தில் வாசம் பண்ண போகிறேன் எப்படி வாசம் பண்ணுவேன் உம்முடைய திருவடியை இணைந்து உருகிக் கொண்டு ஏன் பத்து லட்சம் பெண்களை சிறை ஒளிப்பதற்கா தேவதாஸ்திரிகளை சிறை ஒளிப்பதற்காக தான் சிறை புகழ்ந்தால் சீதா பிராட்டி என்பதற்கு முதல் காரணம் சிறை சொல்ல அடுத்த மாயமான் வந்த காலத்தில் அப்பொழுது பலவாறு சொல்லுகிறார் இளைய பெருமா இடத்திலே ராமன் சொன்ன வார்த்தையை கவனிக்கணும் பலவாறு தடுத்து சொல்கிறார் இளைய பெருமாள் பலவாறு தடுத்து சொல்கிறார் வேடிக்கா உணவு சொல்றே ஜனகி தினி ஏனன்றி கேள் வச்சனும் மமகிரபாணி மாயமான பலவாறு தடுத்து சொல்லிய போதிலும் கூட பெருமாள் என்ன பண்ணுகிறார் மிருக பிரதானயே அத்திய நவிஷிய தினால யார் தனி ஒருவனுக்கும் போக எப்படி நிகழப்போகிறது வானத்திலே வெடி பார்க்கு காலத்திலே அப்பொழுது செல்கிறேன் சீதையை கொண்டு போய் குகிலை வைத்து இவளுக்கு காவலாக நீ இருப்பாயார் எக்காரணத்தை கொண்டு சீதையின் காவலை விட்டு வெளியே வரவே கூடாது என் திருவிடியை தொற்று சத்தியம் கொள்ளுவாயார் இரண்டாவது காலத்தில் இந்த வால்மீகி ராமணத்தை பெண்மான் இல்லை என்று சொல்லிவிட்டு இளைய பெருமானுக்கு என்ன சொல்லிவிட்டு போயிருக்க வேண்டும் இந்த லட்சுமணன் சீதிக்கு காதலாய்க்கு நீ எக்காலத்துக்கு என் பின்னால் வரக்கூடாது வந்து விட்டான் வந்த காலத்தில் அப்பொழுது என்ன சொல்கிறாள் பின்னாலே அவனே வருந்துகிறாள் பின்னாலே சீதா பிராட்டிய வருந்துகிறாள் வஞ்சனை மானின் பின் போய் மண்ணை போக்கி உலக கொள்ளும் செய்து விட்டேன் என் கண்டுக்கிற கணவனை விட்டுவிட்டு பதிமூணு வருஷம் ரெண்டு மாசம் மழையென்றும் வெயில் என்றும் பனியன்றும் பாடாது பாதுகாத்த உத்தமோக்குமனாக இளைவரும் பர்தனையும் பற்றி எத்தனை கடுமையான வார்த்தை செய்துவிட்டேன் அதனால் கிளம்பியான ஏன் கேட்கிறேன் வருகிறது உங்களுடைய கணவர் ஆக்சிடென்ட்ல இந்த ஆஸ்பத்திரியோட எமர்ஜென்சி வார்டே இருக்கிறார் என்று ஒரு அம்மாவுக்கு போது உடன்பா நானும்பெருமாள் சொல்ற இடைய பெருமாள் சொன்னும் போது சொல்லுகிறா இளையபெருமாள் அம்மா தாயே எங்க உத்தமி சுமித்ரி தாயார்களே காட்டுக்கு புறப்படும் போதே ஒரு உத்தமி சொன்னி நல்ல ஞானி அவள் ராம் தரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மதாம் அயோத்தியாம் சீதையை சீதையா எண்ணுவாயா சொன்னா தாயாரா என் சீதையின்னு சொன்னா நான் நினைச்சேன் கௌசல்யாருடைய குணம் தான் சீதையான இருக்கிறது நினைவேன் சுமித்ரி தாயாரின் குணம் தான் இருக்கிறது ம சுமிம்பீரு மம்ப அடுத்தபடிய குடும்ப பிரியந்தோக்கத்தோடு பார்க்க வந்தவனாக வேடனை சபித்தாடே சாம்பலாக்கினார் நலன் சரித்தலை பார்க்கலாம் தன்னிடத்திலே கற்பொழுக்கத்திற்கு தவறாக முற்பட்டவனாக நலனை வேடனை தமயந்தி சபித்தாடே சாம்பலாக ஆக்கினார் சிறை விடு என்பது கிடைக்காது அதனாலே அவள் சொல்ல சொல்லினால் சுடுவே அந்த சொன்னாளே அதை செய்யாத மட்டுமல்லாமல் நான் இன்னொன்று கேட்கிறேன் முதல் நாள் போர் ராவணன் வந்தான் அப்பொழுது எல்லாரோடும் போர் புரிந்து கொண்டிருக்கிறான் ராவணன் இளைய போருக்கு வந்தார் ராவணனோடு ராவணனுக்கும் இளைய போர் நிகழ்கிறது ஒரு சக்தி அழுத்தாலே லட்சுமணன் மார்பில் அடித்து விட்டான் ராவணன் மயங்கி கீழே விழுந்து விட்டார் இளைய பெருமாள் அப்பொழுது ராமஸ்கட்சோ பாபு சீடினி போற்றவருக்கு சிபி போட்டதுதான் சிபிஐ ரிப்போர்ட் ராமனுடைய உயிர் போக வேண்டுமான சீதையை தூக்கி வந்தாய் போய்விடும் என்று என்னாலே லட்சுமணனை பிரித்து விட்டாயே உயிர் போய்விடும் உனக்கு வெற்றி கட்டிவிடும் என்று சொன்னால் சுகன் சார் அப்பொழுது லட்சுமணன் சாய்ந்து விட்டான் மயங்கி கீழே சாய்ந்த லட்சுமணனை மேலே கொண்டு போய் சிறைத்து விடலாம் என்பதற்காக ராவணன் அந்த தேட விட்டு கீழே இறங்கி இளைய பெருமானை தூக்குவதற்கு வற்படுகிறான் ால பின்னால அதற்கு கை ராஸ் என்று பெயர் கொடுத்தாரே அப்படி இமயமலையே பேர்த்தெடுத்தாகிய ராவணனாலே ராவணன் ராமன் தம்பி ஆசைக்க கூட முடியவில்லை சக்கியம் புஜாப்பியா ஒரு கிணக்கிலே தீர்மானத்திற்கு மல்லிகை பூ மாலை கொண்டு போற போது அநாயாசமாக கொண்டு போய்விட்டார் மயக்க முற்ற வந்தவராக இளையபெருமாலை மயக்கமுற்றவராகி அவருக்குமாலையா இருந்தார் அவளுக்கு இமயமலையை ராவணனை குலத்தோடும் அந்த தீ அந்த குடும்பத்தோடு அழித்து இருக்கிறதே கம்பர் குறிப்பிடுகிறார் அடக்கியர் அழகையும் நெருக்கிணர் காப்ப நின்பால் மேசமே அச்சம் நீக்க சூடா இட்லி வரல ஜெயிலே சொல்ல போராட்டம் நடத்துறாள் இப்போ பத்து மாதம் ராவண பவனத்தில் சீதாட்டி முதலாளிகள் அந்த ராட்சசிகள் பொறுத்துக் கொண்டு விடுவித்த பிறகு தான் விடுதலை பெற்றால் ஆனியாக தான் இதிகாசிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தால் இருந்தவள் ஏற்றம் சொல்லுகிறது என்று கருத்தையும் உள்ளடக்கி ஒரே வாக்கியத்தில் அடைக்கிறார் அந்த பிராட்டிக்கு மூன்று குணங்கள் தெரிவிக்கப்படுகிறார் பிராட்டி என்பது தேவியா கருண்ய ரூபையா அப்படின்னு சொல்வது பங்கியின் மேலேயே செல்கிறேன் இவளுக்கு எதிராலே புருஷகாரத்துவம் வருகிறது என்று கேட்டால் ஆறு காரணங்களாலே இவள் புருஷகார பகுதியாக முதல்ல அவர்கள் என் கா மறுத்துவிட்டார்கள் என்னல்லவோ திட்ட வேண்டும் ஆனால் சூர்புணகி என்ன சொன்னா தெரியுமா உன் காதையை மூக்கிய மறுத்தது யாரு கேட்டா தருணம் சுகுமாரோ மகாபலோ ஒரு ரிஷி இப்படி பெருமாடை அழகை பத்தி அருணோரு உயிர் நாடிய வார்த்தை சுகுமாரோ மகாபலோ எவருமான ரெண்டு பணகிறது சௌக்குமாரியம் இன்னொன்னு வீரியம் சுகுமாரோ மகாபலம் எழுதுறா சுகுமாரம் சொன்னானா சூர் பணகை அடுத்த வார்த்த வளம்ோளும்ளரரக்கன் மீன் முடியும் தை பொ ஊக்கும் போக்குறபடி நான் மூக்கருக்குண்டா போலே நீங்களும் தலையறுக்குண்டு முடிந்து போ வீரியத்தலை போக்கி உங்களார் அவர்களை ஒரு காலம் காணும் சுகுமாரோ மகாபலோ அந்த சௌக்குமாரியம் பல வீரியம் இரண்டும் எதத்தில உண்டு காட்டின்யம் மார்தவம் ஆனால் பிராட்டி மக்களே மார்தவம் தான் உண்டே எடுக்க ஒரு பாவி போய் நின்னா பிராட்டி இறங்குவாட்கள் ஐஸ்வரீயம் அச்சரகதி மார்த்தவமே வழிபடுத்த பிராட்டி அண்ணா தான் சிபார்சை பண்ண முடியும் அவளாத்தான் தகப்பனாராக சிபார்ச பண்ணக்கூடிய முருது பிரத்தியாருக்கு மார்த்தவ பிரயுக்தமான வாத்சல்யம் அந்த மார்த்தவம்ன்ற குணம் எடுத்தினாலே வாத்சல்யம் வந்துவிடுகிற குழந்தையை தவறு செய்த போதிலும் கூட அப்படியாதான் விளங்க எஸ்எல்சில பையன் பெயிலா போயிட்டான் முதற்கு இந்த அம்மா என்ன பண்றா தெய்வம் முதல்ல பிள்ளை பெயிலா போயிட்டாங்க மாலை மரச எஸ்எல்சி பயிலா போய்ட்டு கழுத்தில் சுருக்கு போட்டு தூக்கு போயிட்டா தூக்கி விட்டு கொண்டு விட்டாலும் நம்மளுக்கு பரிசு கொடுக்கல என்ன என்ன முச்சு போட்டு வச்சிருப்பாள் அவன் வரும்போது போட்டு போராட்டியா அடுத்த வருஷம் வைக்கிறாள் கொண்ட வாத்தினாலே மிருதுவான தன்மையினாலே பிராட்டி புருஷகாரபூதியாக விளங்குகிறாள் என்பது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் அவனைப் போலே மார்த்தவ காடு நீங்கள் மிஷமில்லாதே கேவல மார்த்தவமே உள்ளவள் மூன்றாவது அவள் எப்படிப்பட்டீர்கள் உண்டு ஒருவன் கண் குழி கண்டித்தே அன்பயம் இல்லை ஒருவருடைய கண்ணிலே ஒரு தை குழிவு ஏற்படுத்த கண்குழி துக்கம் திருஷ்டாந்தம் காவிரி காலத்துல ஒரு தவளை பாம்பின் வாயிலை அகப்பட்டுக் கொண்டு கத்தியது மரண ஒலி எழுப்புகிறது பாம்பின் வாயிலை அகப்பட்டு கொண்டு விடுது இன்னும் கொஞ்சம் அழைந்த பாம்பு விழுங்கிட போறது அப்பொழுது மரண ஒலி எழுப்பியதான் தவளை மண்டூகத்தை லட்சி கூடாதா என்று இவர் மயங்கி கீழே விழுந்து விட்டார் அந்த மண்டூகத்தின் தவளை முறையை கேட்டு ஒருவர் கண்குழிவு காணப்பெறாதன் வைஷ்ணவ லட்சணம்தான் வைஷ்ணவ ஜனத்தோ தேனே கையே அபிமுகராக ஆக்கக்கூடிய தன்னுள்ள அந்த எம்பருமானிடத்தில் அடியேற போல பாவி போய் என்ன ஆனால் முகத்தை மாறவித்துக் கொள்கிறான் எம்பெருமான் சாப்பிடுமா பேசி அந்த எம்பருமானுடைய கடாட்சம் இந்த ஜீவன் மீது விழப்புளவுக்கு அபிமுகரா அவனுக்கு கடாட்சம் அங்கன் இரண்டும் என்னுடைய நோக்குவீரா என்று சொல்லி செய்விப்பவள் பிராட்டி அதனால்தான் புருஷகார பகுதியாக நான்காவது ஐந்தாவது குற்றமானதும் கூசாமல் வந்து காலிலே விடுமுறைக்கு ஆக்கல குற்றம் செய்திருந்தாலும் கூட காக்காசுரன் அவன் சரணாகதி பண்ணணும் நோக்கத்தில் வரல பெரியவாச்சல் சொன்னால் தச்சன் கூட்டின தலவாசல் ஒன்று பாக்கியில்லை ஒரு பாக்கி அப்போ ஒருத்தர் வீடு பாக்கி இல்லை மனுஷர்கள் தேவதர்கள் எச்சர்கள் எல்லாரையும் நுழைஞ்சிருக்கான் எல்லாரும் வராதே வராதே தண்டான் தள்ளாத இடம் ஒன்று இருந்து பிராட்டி தானதான் தள்ளாமே வந்து விழும்பிற்கு காலிலே வந்து விழுந்தவர்களுக்கு சாதுரியா என்ன நாதா அது ரெண்டு கிளி என்ன அழகாக பேசிக்கொண்டிருக்கிறது பாருங்கள் என்று சொல்லி அந்த கணவனுடைய முகத்தையும் அந்த பக்கம் திருப்பி வச்சிருக்கும் இந்த காக்காசுடன் தலையை தூக்கி பெருமாள் திருப்பி வச்சு சரணாக தி பண்ணிருக்கிறான் அபிமுகரையும் விமுக்கரையும் கூட அபிமுகராக ஆக்கக்கூடிய தன்மை படைத்தமிழ் புருஷகாரபோதையாகி பிராட்டி ஆறாவதாக உச்சிதோபாயங்களாலே குற்றங்களை அடைய நம் நம்ம மரப்பித்து சேர்த்து வைப்பார் கிமே தோஷ கையக ஜகதி இது உச்சிதாயி விஸ்மாரி எல்லா பட்டமுடைய உச்சிதமான உபாயங்களை சொல்லி அந்த எம்பருமானை பொறுப்பிக்க செய்கிறாளே இத்தனையும் இதை கிருஷ்ண ராமாவதாரத்திலே மூன்று குணத்திலே தெரிவித்தவளாகிய பிராட்டி ராகவத் அவதாரேஷு விஷ்ணோ ரேஷா அனபாயினி அனபாயின வார்த்தைக்கு இழைவிடாமல் மகலகிலே இறையும் என்று அறமேல் மங்கை ஒரே மார்பாண்டது அது விவரணம் ஒரு பிரியவர் இருந்த ராமாயணத்தில் அறுபத்தி நாலு மூன்று ராமணமே காயத்ரி பிரதிபாத்யம் மூன்று தத்துவத்தை எடுத்து காட்டுகின்றாள் பிராட்டி இவள் பிரியாது காலை அனன்யா ராகவேணாகும் பிரபாயதா அனன்யாகி மயாசீதா பாஸ்கரேன பிரபாயதா சூரியனை விட்டு ஒளி எப்படி பிரிக்க முடியாதோ மணியை விட்டு மணி எப்படி பிரிக்க முடியாதோ அது போல என்னையும் பிராட்டி முற்பட பிரிந்தது கிருபையை வெளியிடுகை இந்த கிருபா என்று சொல்லுக்கு என்ன பொருள்கின்ற அடமளி சொல்லுக்கோ கருணை என்று சொல்லுவார்கள் பரதுக்குதக்க அசகிஷ்ணம் கிரு வடமழிலே கொளக்கம் காண போராமல் இருக்குதான் உற்சவே அந்த பெருமானுடைய குணத்தை பற்றி தசர தனத்தில போது லட்சுமண ராமா தசரதா உன் பிள்ளை அயோத்தியிலே ஒருவருக்கு தகப்பனார் மறைந்து விட்டார் ஆனால் அது தகப்பனாரே இழந்த பிள்ளை துயரானோ இல்லையோ ராமன் துயருகோம் கண்டு அதை பொறுக்க முடியாமல் இருக்கும் தன்மை இருக்கிறேன் அசகிஷ்டத்து கிருபா இருப்பதால் பாரதந்தியம் என்றால் என்ன கேட்டார் பராதீடத்தம் எல்லா விதத்திலும் அவனுக்கே உரியவனாயிருத்த மூன்றாவதா அனன்யாருகத்துவார்கள் மூன்று பிரிவினாலே மூன்று குணத்தை காட்டுகிறாள் பாரதந்திரியம் அனன்யாரம் அனநாருகத்துவம் எனக்கு கிடையாது இந்த மூன்று குணத்தையும் அந்த ஒரே சொல்லாதது நமக்கு எடுத்து காட்டுவது ஸ்ரீ என்கிற வட சொல்லாது ஸ்ரீ என்ற சொல்லுக்கு ஆறு பொருள்கள் உண்டு வடமொழியிலே ஸ்ரீ சேவாயாம் எம்பெருமானுக்கு இடையராது சேவை பண்ணுமள் என்பதுதான் அந்த சொல்லின் பொருளாகும் தாதுவம் அந்த மூலபத்தனுடைய வடமொழியிலே ஒவ்வொரு சொல்லுக்கு ஒரு ரூட் ஒன்று இருக்கும் சிறிஞ்சேவாயுக்கு தொண்டு செய்வோம் அர்த்தம் அப்படி தொண்டு செய்து கொண்டு என்ன பண்ணுகிறாள் கேட்டா ஸ்ரீயதே இது ஸ்ரீ தான் எம்பெருமானை இடையராது சேர்ந்திருக்கிறாள் நம்மையும் சேர்த்து வைக்கிறாள் நம்மையும் சேர்த்து வைக்கிறாள் ஸ்ரையதே ஸ்ரீயதே இது ஸ்ரீ அடுத்தாப்புல இரண்டாவது குணமச்சு நாம் நம்ம இடத்துல எம்பருமான தாயாரிடத்தை அது தாயாரிடத்தில் தான் பொறுமையா கேட்கறா கொடுத்து சொன்னதெல்லாத்தையும் கேட்டுவிட்டு பக்குவ எம்பெருமானுக்கு எடுத்து சொல்லுறாள் அடுத்த ஆறு பொருள் சொல்லப்படுகிறது ஸ்ரீ என்று சொல்லுக்கு இந்த ஆறு பொருளையும் தான் ராமாவதாரத்திலே கிருபை பாரதந்திரம் அனனியார்கம் என்ற மூன்று குணத்திலே எடுத்து காட்டுகிறாள் பிராட்டியார்கள்